மார்ச் 22 இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது அறிவு குவியலுக்காக அறிமுகம் சே ஞானப்பிரியன் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி உலக திறன் கூடுகை இரண்டாயிரத்தி நடைபெற்ற இந்திய நகரம் ராஞ்சி ஜி எஸ் டி செலுத்துவதற்கான ஆண்டு வர்த்தக வரம்பு ரூபாய் 20 லட்சத்திலிருந்து நாற்பது லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது மூன்றாவது கேள்விக்கான பதில் நிக்கோலஸ் மடுரா இரண்டாவது முறையாக அதிபராக பதவியேற்றுள்ள நாடு வெனிசுலா நான்காவது பதில் சுவாஸ்திய சாதி திட்டம் எனும் மருத்துவ காப்பீடு திட்டம் செயல்பாட்டில் உள்ள மாநிலம் மேற்குவங்கம் ஐந்தாவது கேள்விக்கான பதில் கஜா புயல் பாதிப்பிற்குள்ளான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் வேலைநாள் நூறு நாளிலிருந்து நூத்தி நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் முதல் கேள்வி நியூயார்க் டைம்ஸின் உலகில் சுற்றி பார்க்க சிறந்த ஐம்பத்தி இடங்களின் பட்டியலில் இந்தியாவிலிருந்து இடம்பெற்றுள்ள ஒரே இடம் எது இரண்டாவது கேள்வி ஈநாம் அல்லது தேசிய விவசாய சந்தை அதாவது நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு எது மூன்றாவது கேள்வி சிட்காப் என்பது இந்தியா மற்றும் எந்த நாட்டின் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை ஒரே தளத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒத்துழைப்பு முயற்சி நான்காவது கேள்வி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் இண்டர்ஸ்போர்ட்ஸ் எனும் பெயரில் உணவு கண்காட்சி நடைபெற்ற இடம் எது நன்றி மீண்டும் சந்திப்போம்